ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் இன்றைய தினம் மகாசிவராத்திரிவிர மகாத்மியத்தை பார்க்க போகிறோம் நமக்கு ரிஷிகள் நிறைய விரதங்கள் நமக்கு சொல்லியிருக்கா அதிலே ரொம்ப முக்கியமான விரதம் இந்த மகாசிவராத்திரி விரதம் இந்த மகாசிவராத்திரிக்கு என்ன விரதம் என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டால் சர்வேஸ்வரனான பரமேஸ்வரன் லிங்காக்காரமாக ஆவிர் பவிச்ச தினம் இந்த சிவராத்திரி புண்ணிய காலம் மாக மாசத்தில் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி அன்னைக்கு லிங்காகாரமாக பரமேஸ்வரன் ஆவிர்வவிச்சார் லிங்கமூர்த்தியாக அன்றைய தினம் முக்கியமான தினம் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை பூர்ணமாக நாம் அடையக்கூடிய தினம் இந்த மகாசிவராத்திரி விரதத்துக்கு பிரதானம் எதுன்னு கேட்டால் மூணு உபவாசம் ஜாகரணம் பூஜான்னு மூணு உபவாசம்னா எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது முதல் நாள் ராத்திரி ஆகாரம் பண்ணுறது மறுநாள் காலம்பரிலிருந்து எதுவும் சாப்பிடாமல் இருந்து அஸ்தமிச்ச பிறகு அந்த நாலு காலம் முழிச்சிருந்துருக்கணும் அதுக்கு ஜாகரணம்னு பேர் மூணாவது பூஜை பண்ணுறது பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணுறது இந்த மூணும் பிரதானம் மகா சிவராத்திரிக்கு இந்த சிவராத்திரி புண்ணிய காலத்தை பற்றி புராணங்கள் நிறையா சொல்கிறது ஸ்காந்த புராணம் நமக்கு எடுத்து காட்டுறது ஸ்கந்த புராணம்ங்கிறது பதினெட்டு மகா புராணங்களில் உண்ணும் அந்த ஸ்கந்த புராணத்தில் இந்த சிவராத்திரி விரதத்தினுடைய பெருமையை சொல்கிறதுக்காக ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு பார்வதி பரமேஸ்வர சம்பாதமாக அமைஞ்சிருக்கு இந்த கதை பார்வதி பரமேஸ்வரனை பார்த்து கேட்கிறார் உங்களுடைய அனுகிரகத்தை பூர்ணமாக அடையிறதுக்கு எந்த விரதத்தை பண்ணணும் அப்படின்னு கேட்குறார் கதையஸ்வ பிரசாதேனா எத்கோப்பியம் விரதம் உத்தமம் ஸ்ருதாஸ்தயோக்தா தேவேசா விரதாநாம் நிர்ணய சுபாஹா எந்த விரதத்தை படினால் உங்களுடைய பிரசாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு எங்களுக்கு சொல்லணும் தஸ்மாத் வதஸ்வமே தேவ ஏகம் நிசம்சயம் பிரபோ ஹே பிரபோ அந்த விரதத்தை எனக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்வதி கேட்க பரமேஸ்வரன் இந்த மகாசிவராத்திரி விரதத்தை சொல்றேன் ஸ்ருணேவி பரம் குஹியம் விரதானாம் உத்தமம் விரதம் ததஹம் கதயிஷியாமி ஸ்ருனு வைக்கமனா பிரியே எல்லா விரதங்களை காட்டிலும் ரொம்ப உயர்ந்த விரதமான இந்த மகா சிவராத்திரி விரதத்தை நான் சொல்றேன் எல்லா விரதத்தை காட்டிலும் உயர்ந்தது கேளுன்னு பரமேஸ்வரன் சொல்லிவிட்டு ஒரு கத்த சொல்கிற என்னென்னா ஒரு வேடன் அவனுக்கு அவன் பெரிய சம்சாரி அவனுக்கு நிறைய பத்னி நிறைய குழந்தைகள் எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருந்தது அவன் தெய்வத்தை நினச்சி பார்த்ததே கிடையாது குடும்பத்தை காப்பாற்றுறதே அவனுக்கு பெரிய பொறுப்பு அவன் என்ன பண்ணுவான்னா பகல் கொள்ளைன்னு சொல்கிறது காட்டில் போய் பகலில் உட்காண்டிருக்கிறது அங்கே அந்த வியாபாரிகள் பொருட்களை எடுத்துன்னு போவா அடுத்த கிராம சந்தைக்கு அப்போ அவள்கிட்டருந்து அந்த பொருட்களை திருடி எடுத்துன்னு வர்றது வர்றது வியாபாரம் பண்ணிட்டு வரணும் வந்தால் அவள்கிட்டருந்து அந்த பணத்தை பிடுங்கின்னு வர்றது இதுதான் தொழில் ராத்திரி வேளையில மிருகங்களை அடித்து கொண்டு வர்றது சாப்பாட்டுக்கு அவன் காலம்பரை எ போடுவான் காட்டுக்கு போனான்னா சாயங்காலம் திரும்ப வருவான் ஆகாரத்தோடு இப்படிதான் வழக்கம் அப்படியே ஒரு நாளைக்கு காலம்பரை போனால் ஒருத்தருமே வரலை ஒரு சில பேர் போயிட்டு வந்துட்டு இருந்தார் அவெல்லாம் என்ன பேசின்னு போனான்னா இன்றைக்கி சிவராத்திரி அதனால ஒருத்தரம் இன்னைக்கு வியாபாரத்துக்கு போகிறவா கிடையாது வியாபாரத்தை முடிச்சுன்னு வர்றவா கிடையாதுன்னு பேசின்னு போனான் அதை கேட்டான் இருந்தாலும் கையில் ஆகாரத்தோடு ஆற்றுக்கு போகணும் இல்லைன்னா வீட்டில் வேறு ஒன்றும் கிடையாது அதையினால் பகல் பூரா உபவாசமாகவே காட்டில் காத்துன்னு இருக்கான் இன்றைக்கி சிவராத்திரி புண்ணிய காலம் அப்படியே அஸ்தவித்து போச்சு அஸ்தமித்த உடனே இரட்டி போயிடுத்து அப்போவும் வீட்டுக்கு வரும்னா கையை வீசின்னு போய் பிரயோஜனம் இல்லையே கையில் ஆயுதம் வச்சுட்டுருக்கான் அப்போது மிருகங்கள் ஏதாவது வரும் அதை அடித்து ஆகாரமாக ஆற்றுக்கு எடுத்துன்னு போவோம்னு மற்றாங்க ஒரு அந்த நதிக்கு ஜலம் குடிக்கிறதுக்கு மிருகங்கள் வரும் அப்போது அடித்து எடுத்துன்னு போவோம்னு ஒரு மரம் அந்த மரத்து மேலே ஏரி உட்காண்டிருக்கான் அது என்ன மரம்னா பில்வ மரம் நதிக்கரையில்தான் பில்வ மரம் அரச மரம்லாம் வைக்கிற வழக்கம் அப்படி வச்சிருக்கான் அது மேலே ஏரி உட்காந்துருக்கான் உட்காந்துட்டு அந்த இலைய பில்வத்தலையை பறித்து பறித்து கீழே போட்டு இருக்கான் ஏன்னா அந்த பச்சை இலை இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு மிருகங்கள்லாம் வரும்னு பறித்து கீழே போட்டு இருக்கும் கீழே அந்த பில்வ மரத்தடியில் லிங்காகாரமாக பரமேஸ்வரன் அங்கே ஆவிர்வவிச்சு விட்டான் பில்வ மரத்தடியில் அன்னைக்கு சிவராத்திரி அவன் பறிச்சு போடுற அந்த இலப்பு ஊரா அந்த லிங்கத்து மேலே விழுந்துட்டே இருக்கு அவன் பகல் பூரா சாப்பிடலை சிவராத்திரி விடத்தை அனுஷ்டானம் பண்ணுறதாகவே அவனுக்கு அமைஞ்சு போச்சு பசியோடு அந்த மரத்து மேலே உட்காந்து அந்த பில்வத்தலையை பறிச்சு பறிச்சு போட்டுடே இருக்கான் இந்த பில்வத்தலை அந்த லிங்கத்து மேலே விழுந்துகிட்டே இருக்கு அப்படி ஒரு யாமம் ஆச்சு ராத்திரி நாலு யாமம்னு சேரும் நாலு யாமம்னா பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரத்தை நாளாக பிரித்தா மூணு மணி நேரம் ஒரு யாமங்கிற அப்படியே ஒரு யாமம் தாண்டித்து ஒரு மான் ஒன்றும் அந்த பக்கமாக வந்தது அவன் கண்ணில் பட்டது ஆகா ஒரு மிருகம் வருதுன்னு வில்லு எடுத்து அம்ப ரெடியாக தயாராக வச்சுருந்தான் அந்த மான் கெட்டதாக வந்த உடனே அதை அடிக்கணும்னு காத்துட்டு இருந்தான் அப்போது சலசலன் மேலே சத்தம் அந்த மான் பார்த்தா மேலே வேடுவோன்னு உட்கார்ருக்கிறத பார்த்தது அந்த மான் உடனே அங்கே என்ன ஆச்சரியம் நடந்ததுன்னா அந்த மான் பேசிட்டு ப என்னை அடிச்சிடாதே அவசரப்படாதே நிப்பாட்டுன்னு அந்த மான் பேசிட்டு அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னது மனுஷன் மாதிரி மான் பேசுறதேன்னு மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மிருகங்கள்லாம் நான் பேசி பார்த்ததே இல்லையே நீ பேசுகிறியே நீ யார் இங்கிருந்து வரேன்னு கேட்டான் அவன் வேடுவனாக இருந்தால் கூட அந்த ஒரு யாமம் பூரா அந்த பில்லர் இலையை பறித்து பரமேஸ்வரன் மேலே போட்டதுனால அவனுடைய மனசு கொஞ்சம் இறங்கி வந்தது நான் மிருகத்துக்கிட்ட பேசணும்னு தோணிச்சு கேட்டான் அந்த மிருகம் சொல்லிட்டு நான் ஒரு அப்சரஸ்திரீ தேவலோகத்தில் ரந்தியா ரம்பா மேனக்கா ஊர்வசி அவளோட சேர்ந்த நானும் ஒரு அப்சரஸ்திரீ என் பேர் ரம்யான்னு பேர் நான் அவளோட இருந்துருந்தேன் அப்போ இந்த ஹிரண்யா சங்கர் அசுரன் அங்கே வந்தபொழுது என்னையும் சேர்த்து இங்கே அழைச்சின்னு வந்துட்டான் பூலோகத்துக்கு அவனுடைய பவனத்தில் தான் நான் இருந்தேன் அப்படி இந்த பூலோகத்தில் உள்ள சுகத்தை பார்த்துட்டு நான் இங்கே இருந்துட்டேன் நர்த்தன ஸ்திரீ நான் நர்த்தனம் ஆடுறவன் இந்த நர்த்தன குரு யாருன்னா பரமேஸ்வரம் தான் நர்த்தனம் ஆடி அவரை ஆராதிக்கணும் அதை மறந்து போயிட்டேன் பிறகு ரொம்ப நாள் கழித்து ஞாபகம் வந்தவுடனே பரமேஸ்வரனை பார்க்கணும்னு போனேன் பரமேஸ்வரன் என்னை பார்த்த உடனே கே இத்த நாள் நீ எங்கே போனேன் இந்த பக்கமே வரலையேன்னு கேட்டார் இரண்யாக்சன் என்ன யுன்னு போயிட்டான் அங்கேயே இருந்துட்டேன் மறந்து போயிடுத்து உடனே ஞாபகம் வந்தது உடனே வந்தேன்னு அவள் சொன்ன உடனே கோபம் வந்துடுது பரமேஸ்வரனுக்கு நீ எப்படி மறக்கலாம் நீ மறந்தது தோஷம் பாபம் அது நீ பூலோகத்திலேயே போயிருன்னு ஷாபம் விட்டுட்டார் பரமேஸ்வரன் உடனே அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிக்கணும் எனக்கு ஷாப விமோச்சனத்தை சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ணான் அப்போது பரமேஸ்வரன் நீ ஒரு மானாக பிறப்ப மானனுடைய ஜீவத்தம் எப்படின்னு கேட்டால் பயந்து பயந்தே வாழக்கூடிய ஒரு பிறவி மான் எப்போ யார் எங்கே அடிப்பானோன்னு பயந்துண்டே இருக்கும் அது மாதிரி பிறவி உனக்கு கிடைக்கும் ஏதோ ஒரு வேடம் உன்னை அடிக்க வர்ற பொழுது உனக்கு ஜென்ம சாஃபல்யமாகும் நீ திரும்ப இங்கே வந்துடுவேனு பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணினார் நான் இங்கே மானா பிறந்து இங்கே இருந்துருக்கேன் நான் இப்போ கர்ப்பமாக இருக்கேன் வயசில் குட்டிகள் இருக்கு நீ இப்போ என்ன அடிச்சுட்டா அந்த குட்டிகள்லாம் இறந்து போய்டும் அதனால் என்னை அடிக்காதுன்னு சொன்னது நம்ம அவனை உடனே இப்போ எனக்கு ஆகாரம் வேணும் நான் ஒன்றுமே சாப்பிடலை என்னுடைய குடும்பம் வேறு காற்றுன்னு இருக்குது நான் எடுத்துகிட்டு போனால் உண்டு வீட்டில் ஒன்றுமே அப்படின்னு அந்த வேடன் சொன்ன அப்போது அந்த மான் சொல்லித்து எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடு நான் ஜலம் சாப்பிட்றதுக்காக தான் வந்தேன் நான் ஜலம் சாப்பிடணுன்னு கொஞ்சம் நாளில் பிரசவிச்சுடுவேனா இந்த பிரசவம் ஆன உடனே கொ குட்டிகளுக்கெல்லாம் பால் கொடுத்துட்டோ நான் வந்துடுறேன் என்னை அடித்து நீ எடுத்துன்னு போயிடு அப்படின்னு அந்த மான் சொல்லித்து இப்போது அந்த வேடன் சொன்னால் நீ பேசுறது ரொம்ப அழகாக இருக்கு ஆனா நான் எப்படி நம்புறது நீ இப்போ தப்பிச்சு போறதுக்காக எனக்கு ஒரு வழி சொல்ற நான் அதை எப்படி நம்புறது எனக்கு சத்தியம் பண்ணிட்டு போன்னு கேட்டான் அந்த வேடுவன் அப்போ அந்த மான் சொல்லிட்டு சத்தியம் பண்றேன் உங்ககிட்ட நான் வரேன்னு சொல்லிட்டு போறேன் நான் வரலன்னா எனக்கு கண்டிப்பாக நரக்கந்தான் கிடைக்கும் அது என்ன நரக்கம் அப்படின்னு நிறைய சொல்ற சொல்றதுன்னான் என்ன சொல்றதுன்னா ட்விஜோத்யோயா வேதிரஷ்டோபிஜாய் சுவாயசியாரித சத்யசௌச்ச விவித்தாபே நிப்பியாமி எதம் நாகமே புனா நான் திரும்ப வரலைன்னா எனக்கு நரக்கம் கிடைக்கும் என்ன நடக்கும் தெரியுமா ஒருத்தன் பிராமணனாக பிறந்து அவன் படிக்க வேண்டிய வேதத்தை படிக்காமல் இருந்தான்னா அவனுக்கு ப்ரஷ்டன்னு பேரு அப்போ அப்படி ஒருத்தன் இருந்தான்னா அவனுக்கு வேகத்திலையும் அதிகாரம் இல்லாமல் போகும் அவனுக்கு என்ன நரக்கம் கிடைக்குமோ அந்த நரக்கம் எனக்கு கிடைக்கட்டும் சந்தேகங்கள்லாம் இல்லாமல் இருந்தான்னா அவனுக்கு என்ன நரக்கம் கிடைக்குமோ அந்த நரக்கம் கிடைக்கட்டும்னு ஆரம்பிக்கிறது அந்த மான் நிறைய தர்மங்களை சொல்ற தீபம் தீபேனது பாதம் பாதேன தாவையே ஒரு தீபத்தை ஏத்துறதுக்கு இன்னொரு தீபத்தினால இந்த தீபத்தை ஏத்தப்படாது வேற தனியா ஒரு செறி வச்சு அதுல இருந்து தீபத்தை ஏத்தணுமே ஒழிய ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அந்த தீபத்துல இன்னொரு தீபத்தை ஏற்றப்படாது ஏத்தினா நரக்கம் வரும் அவளுக்கு என்ன நரக்கம் வருமோ அந்த நரக்கம் எனக்கு வரட்டும் பாதம் பாதே நதாவையே ஒரு பாதத்தினால இன்னொரு பாதத்தை தேய்ச்சிக்கப்படாது சாதாரணமாக நாம் கால் அலம்பிக்கும் பொழுது ஒரு கால் மேலே இன்னொரு காலை வச்சு தேய்ச்சிப்போம் அப்படி தேய்ச்சிக்கப்படாதுன்னு சேஷ்டம் அப்படி தேய்ச்சிருந்தால் நரக்கம் வரும் அவனுக்கு என்ன நரக்கம் வருதோ அந்த நரக்கம் எனக்கு வரட்டும் அப்படின்னு வரிசையாக சொல்றது இந்த நரக்கங்கள்லாம் எனக்கு வரட்டும் கண்டிப்பாக நான் வருவேன் வரலன்னா எனக்கு நரக்கம் கிடைக்கும் யாராவது நரக்கம் கிடைக்கட்டும்னு தப்பு பண்ணுவாளா நான் கண்டிப்பாக வருவேன் இங்கே இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான் கிளம்பி போச்சு அவன் திரும்ப அந்த மரத்து மேலே ஏறி உட்காந்து அதே போல் அந்த இலையை பறித்து இன்னும் வேறு மான் வருதான்னு பார்த்துட்டு இலையை பறித்து போட்டு உட்காந்து காத்துட்டு இருந்தான் அப்போது இன்னொரு மிருகம் அங்கே வந்ததுன்னு கதை மேலே போகிறது அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்